واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد اما بعد فيا عباد الله وصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى زاد الآخرة فمن نخذها فقد فاز فوزا عظيما ومن تركها فقد خطر خسارا مبينا فقد قال الله تعالى في قرانه العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا قوا انفسكم واهليكم نارا وقال الله ايضا وامر اهلكم بالصلاه واستبر عليها صدق الله العلي العظيم وقال نبينا وراشدنا وهادينا وقرة عيننا صلى الله عليه وسلم كل مولود يولد على فطرة الاسلام فان ابواه يحويدانه او ينصرانه او يمجدانه او كما قال عليه الصلاه والسلام قال وترعدالن نصر الله ان بغي يوم ما غيا ஏகநாயன் பிரபுல் ஆலமீன் அகிலத்தின் சொந்தக்காரன் ஆட்சியாளன் அல்லாஹ் அவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹினுடைய தலைவர் அலிஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தோழர்கள் அன்னாரைப் பயந்தவர்கள் முக்மீன்கள் முஸ்லீம்கள் முத்தக்கீன்கள் அனைவர் மீதும் என்ற பிரனையோடு புல்லுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாவினுடைய உயர்ந்த நியத்தோடு வந்து ஒன்று கூட இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாலிபர்களே ஆரம்பமாக எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்து இரட்சிக்க கூடிய நிலைமைகளிலும் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுமாறும் இஸ்லாம் எமது வாழ்க்கையில் ஏதிய விடயங்களை முற்றுமுழுதாக முடிவுமான வரைக்கும் எடுத்து நடக்குமாறும் விளக்கியவற்றை முற்றுமுள்ளதாக தகிந்து கொள்ளுமாறும் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொண்டவனாக அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எல்லோரும் ஒரு இஸ்லாமிய ஆண்டுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலும் இன்னமொரு இஸ்லாமிய புது வருடத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு நிலையிலும் இன்றைய பிரசங்கத்திலே இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம் மாதத்தை நாம் அடைந்து வசதி வாய்ப்பு பெற்றவர்கள் அல்லாஹுடைய பாக்கியம் கிடைத்தவர்கள் வீடுகளுக்கும் திரும்பிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நாம் எல்லோரும் மிக சிறப்பாக ஈது அல்லஹா ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை முடித்து விட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக நாடாவிய ரீதியிலும் உலக அமைப்புகளிலும் இஸ்லாமிய வருடத்துக்கு விடை கொடுத்து புதிய இஸ்லாமிய வருடத்திலே கால்பதிக்கின்ற ஒரு பருமதியான சந்தர்ப்பத்திலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு இஸ்லாமியனுடைய வாழ்வை பொறுத்தவரையிலே அவன் கழிக்க கூடிய இரண்டு நாட்கள் சமமாக அமைய முடியாது ஒரு முஸ்லீமுடைய ஒரு முக்மீனுடைய சமமாக இருக்கக்கூடாது நானும் நீங்களும் கழித்த நேற்றைய நாளை விட இன்றைய நாள் வித்தியாசப்பட வேண்டும் இன்று நானும் நீங்களும் கழித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய நாளை விட கிடைக்குமாக இருந்தால் வித்தியாசமான நாளாக அமைய வேண்டும் இதனாலதான் அவர் வதையல்லாக அன்பு அவர்கள் ஒவ்வொரு நாளும் தான் படுக்கைக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்திலே தன்னை மகாசபா தன்னை சீரமாக அவர்கள் விசாரித்துக் கொள்ளுவார்கள் இன்றைய தினம் என்னுடைய வாழ்க்கைகளில் நடைபெற்ற நலவு நஷ்டங்களை பற்றி பேசிக் கொள்ளுவார்கள் ஏதாவது நன்மைகள் நடந்திருந்தால் அல்லாஹை புகழ்வது மாத்திரமல்ல சவால்கள் பின்னடைவுகள் நடந்திருந்தால் அல்லாவிடத்திலேயும் உறுதியாக இருப்பார்கள் அடிப்படையான ஒரு முஸ்லீமுடையுடைய பண்பாடு கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நெல்லடியார்களே அந்த வகையிலேதான் நாம் ஒரு வருடத்துக்கு விடை கொடுத்து மறு வருடத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் உலகத்திலே அல்லாஹு ரபுல் எோருக்கும் பல்வேறு விதமான செல்வங்களை கொடுத்திருக்கிறான் என்று வருகின்ற பொழுதுகளை நீங்கள் கணக்கிட்டால் யாராலும் விடை காண முடியாது குரான் சொல்லுகிறது என்ன முடிக்க முடியாது கற்பனை செய்து முடிக்க முடியாது கணக்கிட்டு முடிக்க முடியாது பேசி முடிக்க முடியாது செவியேற்று முடிக்க முடியாத கண்ணியமானவர்களே அப்படி அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு வித்தியாசமான அருட்கொடைகளை இந்த பூமியிலே கொடுத்து வாழ வைத்திருக்கிறார் நாம் விளங்கி இருப்பதை போல அல்லாவுடைய அருள் என்று வருகின்ற பொழுது காசும் பணமும் பொருளாதாரமும் வசதி வாய்ப்புகளும் மாத்திரமல்ல அதற்கு அலி செல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்லா கொடுத்திருக்கின்ற ஓய்வு நேரத்தை ஒரு அருளாக பார்த்தார்கள் ஒரு மனதனுக்கு அல்லா கொடுத்திருக்கின்ற உடல் ஆரோக்கியத்தை அருளாக பார்த்தார்கள் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லே எனக்கும் உங்களுக்கும் பொழுது யாராலும் ஈடு செய்ய முடியாத அல்லாவுடைய நாட்டத்திலே இல்லாமல் போகின்ற யாராலும் தந்து முடிக்க முடியாத ஒரு உயர்ந்த நியாயத்தாக அருளாக நானும் நீங்களும் சுமந்திருக்கின்ற என்னுடைய உங்களுடைய கைகளிலே மடிகளிலே தவறுகின்ற குழந்தைகளை அல்லா தந்திருக்கிறான் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய நல்ல சகோதரர்களே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகம் ஒரு வித்தியாசமான நோக்கத்தொரு திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒப்புட்டளவிலே கடந்த ஓரிரு தசாப்தங்களாக கல்வியில் அறிவியலில் படிப்பில் எமது சமூகம் ஓரளவு சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டாலும் கூட இதே போன்ற இன்னும் ஒரு புறம் பண்பாட்டு வீழ்ச்சியிலே மோரல் Crisis மிகப்பெரிய ஒரு சவாலை நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நாட்டிலே நடைபெறுகின்ற சாதாரண தர உயர்தர அரச பரீட்சைகள் நடந்து முடிகின்ற நாட்களிலே பெரும்பாலான இஸ்லாமிய பாடசாலைகளினுடைய கடைசி நாள் நிகழ்வுகள் எங்களுக்கு மிகப்பெரியதோ படிப்பினை பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் உருவாக்க நினைக்கின்ற நாம் எமது கண்களுக்கு முன்னால் குளிராக காண எதிர்பார்த்திருக்கின்ற எமது எதிர்கால சந்ததிகளினுடைய நிலைப்பாடு எப்படி அமைய போகிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய அதற்காக முடியுமான எல்லா விதமான பங்களிப்புகளையும் முயற்சிகளையும் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக தார்மீக கடமைப்பாட்டோடு சகோதரர்கள் பேசுகிறார் இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு நாம் தந்திருக்கின்ற மிகப்பெரிய அலங்காரம் உனட கல்வுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் உனட கண்களுக்கு மிகப்பெரிய குளிர்ச்சி உங்களுடைய குழந்தைகளும் அல்லா சொல்லுகின்ற அடுத்த விஷயம் உங்களுடைய பொருளாதார சகோதரர்களே பொருளாதாரத்தை எந்த குழந்தைகளை அல்லாஹ் அலங்காரம் அழகு என்று பேசுகிறோ இத பேசுகிறான் பெற்றோர்களாகிய எனக்கும் உங்களுக்கும் வாழ்க்கையிலே மிகப்பெரியதொரு உண்மையை சொல்லிக் கொண்டிருக்கிறதே சரியாக வழிகாட்டினால் பண்பாடாக வளர்த்தால் ஈமானிய உணர்வோடு குழந்தைகள் சரியாக வளர்க்கப்படுமாக இருந்தால் அந்த குழந்தைகளினால் கிடைக்கின்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உலகத்தோடு மாத்திரம் அல்ல சக்கராத்துடைய கரையை சேர்க்கின்ற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இருக்கும் கண்ணியமான சகோதரர்கள் அல்லாவுடைய நல்லே எனவேதான் நானும் நீங்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஆயிரத்தி நாநூற்றி இஸ்லாமிய வருடத்திலே குழந்தைகளுடனான எமது உறவு அதிலும் குறைப்பாக எங்களுடைய தோளுக்கு மேலால் வளர்ந்த எங்களோடு மிக நெருக்கமாக பழகிக்கொண்டிருக்கின்ற எமது ஆண் குழந்தைகள் மகன்மாருடைய உறவும் ஒரு தந்தையினுடைய உறவும் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்தை உங்களோடு இந்த இடத்தினை நான் பகிர்ந்து கொண்டு முடிக்கிறேன் கண்ணியமான சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிமார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தார் எல்லா நபிமார்களுக்கும் அல்லா ஆண் குழந்தைகளை கொடுத்திருந்தான் இருந்தவர்கள் தான் அவர்களுடைய குழந்தைகள் ஒரு அல்லாஹ் ரொம்ப ஆலமின் ஒரு ஆரோக்கியமான குடும்பம் ஒரு அமைதியான குடும்பம் அல்லாவுக்கும் நெருக்கமான ஒரு குடும்பம் உருவாக வேண்டுமான இருந்தால் அந்த இடத்திலே அந்த குடும்பத்தினுடைய மூன்று தரப்பினர்கள் அம்மாவோடு நெருக்கமாக வேண்டும் மூன்று தரப்பினர்கள் இந்த நீனோடு சங்கமிக்க வேண்டும் மூன்று தரப்பினர்கள் இந்த மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்ற சரியான அகலாக்குகள் பண்பாடுகளோடு வளர்க்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு ஆண் பல்வேறு இடங்களிலும் மிக அழகாக பாடம் சொல்லிக் கொண்டிருக்கிறது வெனியமான சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லே ஒரு குடும்பத்திலே தலைவராக இருக்கின்ற தந்தை சாலை மனிதராக அவ்வாவுக்கு விருப்பமான ஒரு மனிதராக பண்பாடுள்ள மனிதராக இறையச்சம் உள்ள ஒரு மனிதராக இருக்கின்ற பொழுதே அவரை ஒட்டி வாழுகின்ற அந்த குடும்பத்தினுடைய மனைவியும் குழந்தைகளும் சீரானவர்களாக வளருவார்கள் வரலாறுகள்ல நபிமார்களுடைய சரிதைகள்ல நிறைய இந்த விஷயங்களை பார்க்கிறோம் நபி சிவராகி மலைஹி சலாம் அஜுடைய காலத்துல நானும் நீங்களும் இந்த ஒரு குடும்பத்தினுடைய முழு வாழ்க்கை வரலாறும் சகோதரர்களே வரைகின்ற அல்லாவுக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தை அவர்கள் அர்ப்பணித்தவை தன்னுடைய குடும்பத்துக்காக அவர்கள் செய்த தியாகங்கள் இதையெல்லாம் குரான் நிறைய பேசுகிறது இதனால தான் இந்த அல்லா நிவாயி மலைஹிஸ்லாம் அவர்களை ஒரு தனி மனிதராக பேசல்ல ஒரு சமூகமாக பேசுகிறான் பேசுகின்றான் என்றால் ஆரம்பமாக அவங்கள முயற்சி ஒரு சாலையான அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு அழகிய கட்டமைப்பை கொண்ட ஒரு குடும்பத்தை உருவாக்குறதே இருந்துச்சு விளைவுதான் அல்லாஹுடைய கட்டளை வருது பணியிடுங்க சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே நம் எவாரி மலேஸ்வரா அவர்கள் மகனை பார்த்து கேட்கிறாங்க யாபுனை இன்னைக்கு நானும் நீங்களும் எங்க சொந்த வீட்டுல நாங்க செலவழிச்சு நாங்க தியாகம் செஞ்சு நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வீட்டுல அடுத்த ரூம்ல மகன் தூங்குவாரு பாப்பாவாக எங்களுக்கு இன்னைக்கு தைரியம் இல்ல மகனை எழுப்பாட்டி மசிதுக்கு பஜர தொழிலைக்கு பேய்த்துடு மகன் என்று சொல்ற அளவுக்கு தைரியம் இழந்த பெற்றோர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு கண்ணியமானவர்களை எதிர்பார்க்கிறோம் நாளை குழந்தைகளால எங்களுக்கு மனசுக்கு அமைதி வரணும் குழந்தைகளாக எங்க கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கணும் ஒரு அழகான சமுதாயம் கட்டமைக்கப்படணும் என்று நானும் நீங்களும் எதிர்பார்க்கிறோம் எந்த இடத்துல அசான் கேட்குது நாங்க மஸிதுல அடுத்து எங்க சொந்த வீட்டில் தூங்கி கொண்டிருக்க கூடிய எங்கட மகனை எழுப்பி மஸ்ஜிதுக்கு போங்க சொல்ற அளவுக்கும் தைரியம் இல்லாத பெற்றோர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டு இப்ராஹிம் அலை சலாத்துக்கு அல்லா கொடுத்திருந்த தைரியத்தை பாருங்க அப்படி ஒரு பாணியை வளர்க்கப்பட்டாங்க அப்படி ஒரு ஈமானிய பலத்தோடு உருவாக்கப்பட்ட குழந்தை ஒரு மகன் அறிவிக்கப்பட்ட எவ்வளவு கஷ்டமான கஷ்டம் நிலைமை யோசிச்சு பாருங்க வெண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே சரியான ஒரு தந்தைக்கு சாரிஹான் தொடர்பட்ட கட்டளை தந்தையே தாராளமாக நிறைவேற்றுங்க நாளை பொறுமையாளர்கள் ஒருவராக என்ன கண்டுகொள்ளுறீங்க வெண்ணியமான சகோதரர்களே பெற்றோர்களாகிய நானும் நீங்களும் குறிப்பாக சந்தைமார்களாகிய நானும் நீங்களும் இப்ப உள்ள இந்த ஜெனரேஷன்ல எங்க மகன்மாரோட மிக கவனமாக நாங்கள் கையாள வேண்டிய சில நிலைப்பாடுகள் இருக்கின்றன குழந்தைகள் வாழ்ந்த சமூக சூழல் அப்படித்தான் பாவங்கள் அசிங்கங்கள் அநியாயங்கள் அக்கிரமங்கள் திக்கச்சிக்கமாக நிறைந்து மலிந்த காலகட்டம் பிள்ளைகளோட நாங்க கடுகடுப்பாக பிள்ளைகளோட நாங்க உணர்வுகளை மதிக்காம மகன்மாருடைய நிலைப்பாடுகளை புரிஞ்சு கொள்ளாம நாங்க எப்ப நடக்க ஆரம்பிக்கிறோமோ கண்ணியமானவர்களே இப்படியான நடவடிக்கைகளினால எத்தனையோ தந்தை மகனுடைய உறவுகள் சின்ன பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம் அல்லாருடைய நல்லே அன்புக்குடி இஸ்லாமிய சகோதரர்களே நபி நூலி இஸ்லாம் அவர்களுக்கும் மகன கொடுத்திருந்தார் கல்யாண் என்ற மகன் வாப்பா சத்தியமான மார்க்கத்தில் அல்லாவுடைய சகோதரர்களே அல்லாவுடைய முடிவு வரப்போது மகன் மதான இருக்கக்கூடிய சத்தியமான வழியை விட்டு தவறல இருக்கிறார் இப்ப கூட இந்த வாப்பா அந்த மகனை கடிஞ்ச கொள்ளல்ல யாபுனே அருமை மகனே தந்தையினுடைய உணர்வு வார்த்தை பிரயோகங்கள் இந்த நேரம் கூட இன்னைக்கு நாங்க குழந்தைகள் வீடுகளில் சேர சின்ன சின்ன தவறுகளுக்காக எவ்வளவோ மோசமான வார்த்தைகளை பேசிடுறோம் குழந்தைகளை நாங்கள் உள்ளங்களால சபிக்க ஆரம்பிச்சுகளை கொட்டி தீர்த்து அவர்களுடைய அத்துணை உணர்வுகளை அடித்து நுறுக்கி அவர்களை அப்படியே முடக்கி விடுகிறோம் கண்ணியமான சகோதரர்களே இதை ஒரு மோசமான பாவம் எதிர்க்க முடியும் பாப்பாவுடைய சத்தியமான மார்க்க முதலாடைய தீக்கு எதிராக மறந்து இந்த மகனோடையும் பாப்பா பேசின இங்கிதமான முறையை பாருங்க ஏறிக்கோங்க உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும் இப்படி பேசின கட்டத்திலையும் அந்த மகனுடைய நிலைப்பாட்டை பாருங்க கண்ணியமானவர்களே இலா ஜபரி மினல் மா உங்களோட ரொம்ப வெள்ளம் வந்தா வரட்டும் எனக்கு பிரச்சனையே இல்ல இதோ பாதுகாத்துக் கொள்ளுவேன் இந்த வார்த்தைக்கு எதிர்ப்புகளுக்கு பின்னாலேயும் அந்த வாப்பா அந்த மகனோடு இருக்கின்ற அந்த சுமூகமான உருவம் உறவை முறிச்சி கொள்ளல்ல சொன்னாங்க இல்ல ராஜா நீ நினைக்கிற மாதிரி அல்லாது உன்னுடைய கற்பனைக்கு படாது நீ அனுபவத்தில சிறியவர் நீ சமூகத்துல இன்னும் சரியாக வாழல்ல கண்ணியமான மகனே இப்ப வார்ப்பா சொல்ற புத்திமறிய பாருங்க பாதுகாத்தவர்களை தவிர அல்லா அருள் புரிந்தவர்களை தவிர இதுல எல்லாரும் இந்த இடத்துல இந்த சோழனையில மாட்டி கொள்ளுவாங்க கண்ணியமான சகோதரர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே நம் இஸ்மாயில் அலி வீட்டில் வளர்த்தது ஒரு தாய் எனவே ஒரு சமூகத்தினுடைய மூன்று விதமான கட்டமைப்புகளும் ஒன்று தாய் தந்தை குழந்தைகள் மூவருமாக ஒன்றாக ஒரு இஸ்லாமிய உணர்வோடு ஈமானிய உறவோடு பயணிக்கின்ற பொழுதுதான் நானும் நீங்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு ஆரோக்கியமான இறையேற்றத்தோடு கூடிய தக்குவோடு கூடிய ஒரு சமூகத்தை எதிர்பார்க்கேன் இதற்கு முதலாவது நானும் நீங்களும் செய்ய வேண்டிய அவசரமான அவசியமான பல விஷயங்கள் இருந்தாலும் ரெண்டு விஷயங்கள்ல இருந்து நானும் நீங்களும் ஈடுபட ஒன்றுதான் எல்லா முயற்சியும் நடக்குது எங்க குழந்தைகளோட விஷயத்துல என்னோட குழந்தைகள் படிக்கணும் ஆஷா அல்ல குழந்தைகள் முன்னேறணும் எல்லா துறைகளுக்கும் முயற்சி இருக்குது ஒவ்வொரு உமாவாப்பாவும் யோசிங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தகைச்சதுடைய நேரம் நான் ஏண்ட மகனை நினைச்சி வீட்டுல வளர்ந்து கொண்டிருக்கின்ற மகனை நினைச்சி எல்லாருக்கும் என்ன துவாக செய்தேன் எப்பவாவது இந்த கண்ல எனக்கு கிடைச்சிருக்கின்ற குழந்தைகள் ஒரு சாயகான ஆரோக்கியமான தற்கோ உள்ள ஒரு சங்கதியாக உருவாகணும் என்ற கவலையில எப்பவாவது என்னோட கண்கள்ல ஒரு துரி கண்ணீர் கசிஞ்சிருக்குதா ஏதாவது ஒரு சகஜத்துல நாங்க ரப்போட பேசி இருக்கிறோமா கண்ணியமானவர்களே எல்லாரும் எதிர்பார்ப்பும் நானும் நீங்களும் தொடர்பில் ஆனா எங்களோட ஆசை குழந்தைகள் சாதகங்களாக வளரணும் கண்ணியமான சகோதரர்களே அல்லாவுடைய நல்லே முதலாவது எங்களோட வாழ்க்கையில எங்களை குழந்தைகளுக்காக நாங்கள் துஆ செய்து வாழுகின்ற அந்த பண்பாட்ட பழகோனும் ஒவ்வொரு தந்தையினுடைய உள்ளங்கள்லேயும் ஆழமாக பதிய வேண்டிய துணை அழகான குரானுடைய வசனம் பாருங்க அல்லாரத்தில் நானும் நீங்களும் என்னுடைய சந்தனைகளின் என்னுடைய மனைவி மக்களின் உடல் எனக்கு நீ தரணும் செல்வத்தை அல்ல பொருளாதாரத்தை அல்ல வீடு வாசல்களை அல்ல என்னுடைய கண்களுக்கு குளிர்ச்சி கிடைக்கணும் ரப்பே இது எப்ப உருவாகும் கண் குளிர்ச்சி குழந்தைகளை கண்ணியமானவர்களே சமூகத்துல நல்ல நிலைமையில உருவாக்கிட்டு அப்ப நானும் நீங்களும் பார்க்கு இன்னைக்கு செல்வந்தர்கள் சில கவலையான நிகழ்வுகள் இருக்குது சில ஜனாஜாக்கள் மசீதர்களுக்கு கொண்டு வருவாங்க ஊர்ல பெரிய அமைப்புல வாழுவார் வசதி வாய்ப்புகளோட எவ்வளவு அமைப்புகளோட வாழுவார் பள்ளிவாசலுக்கு ஜனாதாவை கொண்டு வந்து வச்சு இவரோட குழந்தைகள்ல குடும்பத்தில் யாராவது ஒருவர் வந்து இந்த ஜனாதா தொழுகையை நடத்துங்கண்டா அந்த சந்தரிகள்லயே ஒரு ஜனாதா தொழுகையை நடாத்துகின்ற அளவுக்கும் ஒருவர் உருவாக்க தவறுவருடைய பொருளாதாரம் இது கண்கொலிச்சியா இந்த பொருளாதாரத்துல வரக்கத்து இருக்குதா இது வரைக்கும் சந்தோஷப்படையிலுமா வெண்ணீர்மானவர்களே சில ஏழை தாய்மார்கள் தந்தைமார்களுடைய ஜனார்தர்கள் கொண்டு வாரங்க குழந்தைகள் போட்டு போடுறாங்க இத நாங்க உருவாக்க தவறிப்பி இப்ப யோசிக்கிறோம் எங்களை குழந்தைகளின் ஊடாக எங்களுக்கு கண்குளிர்ச்சி உருவாகணும் இது வறுமனை குழந்தைகளால வார நிம்மதி குழந்தைகளால வார கண்குளிர்ச்சி அது மத மருவாக ஒன்று உருவாகனும் கண்ணீர் வடிக்கணும் கண்ணியமானவர்களே இதுதான் எங்கட அடிப்படையான முயற்சி ரெண்டாவது விஷயம் ஹலாலான சம்பாத்தியம் எங்கட குழந்தைகளுக்கு கொடுக்கப்படணும் ஹலாலான சம்பாத்தியம் இங்க தான் நாறு விடுறோம் கஷ்டப்படுறோம் எவ்வளோ சிரமப்படுறோம் நாங்க பசியோட இருந்து குழந்தைகளுக்கு உணவு கொடுப்போம் நாங்க கந்தலான ஆடையோட இருந்து பலனுக்கு புத்தாடை அணிவித்து பெருநாளை கொண்டாடினோம் நாங்க இரவுல தூக்க முடிச்சு குழந்தைகளை தூங்க வைப்போம் கண்ணியமானவர்களே உருவாக்க தவறுகின்ற இடம் தான் என்னோட குழந்தைகளுக்கு நாங்க தூய்மையான இஸ்லாம் அங்கீகரித்த ஹலாலான சம்பாத்தியத்தை கொடுக்க அலட்டிக் எங்களுக்கு எதிரால தீர்மானிக்கும் பாருங்க நபிகளாரோட மிக நெருக்கமாக வாழ்ந்த ஒரு நபித்தோழர் மிக நெருக்கமான ஒரு நபித்தோழர் பஜருடைய ஜமனாத்துடைய தொழிலைக்கு வருவாள் முடிஞ்சிட்டா அமைதியாக உட்கார்ந்து தன்னுடைய எல்லா விவாதத்துகள் அமல்களை முடிச்சிட்டு போவான் சில காலம் நபி அலேஸ்லாம் கவனிக்கிறாங்க அபுதுஜானா தொழுக முடிஞ்சிட்டா அவசரமாக மசித விட்டு வெளியே வரப்பை நபி அவங்களுக்கு கொஞ்சம் ஆச்சு மென் நடக்குது ஒரு நாள் அபு துஜானாவை அழைச்சி கேட்கிறாங்க கடிஞ்சு கொள்ளல்ல ஏன் பள்ளியை விட்டு அவசரமாக ஓடுறீங்க ஏன் கொஞ்சம் உட்கார இல்லாத இதையும் கண்டுகொள்ள நபி அலை அபுது வாங்க உட்காருங்க வளமையில கொஞ்சம் நேரம் எடுப்பீங்க கொஞ்சம் அவசரமாக போற மாதிரி கஷ்டமான ஒரு காலம் வீட்டுல அதிகமான குழந்தைகள் இரவுல என்ன எல்லா குழந்தைகளுக்கும் வயலு நிறைய எனக்கு உணவு கொடுப்பதற்கான போதிய வசதி வாய்ப்புகள் இல்ல சில என்னுடைய சின்ன குழந்தைகள் இரவுல பட்டினியோட பசியோட தூங்கிடுவாங்க யாரோ சூழல்லா வீட்டுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு யூதருடைய வீட்டில் வளர்ந்திருக்கின்ற ஒரு பேரித்த மரம் என்னுடைய வீட்டு தோற்றத்தின் பக்கம் சாய்ந்து இருக்கிறது சில நான் பஜருடைய தொழுகைக்கு மசிதுக்கு வந்து தாமதிச்சு போற நேரம் குழந்தைகள் காலையில பசியோடு எழும்பி வந்து வீட்டு முற்றத்தில் விழுந்திருக்கின்ற அந்த ஈச்சம்பளங்களை கண்டு அவங்க ஏதாவது பசி கொடுமையால எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு தான் இருக்க விடுதில் என்னுடைய குழந்தைகள் எழுபி வீட்டிலிருந்து வெளியில வாரத்துக்கு முன்னால அந்த ஒவ்வொரு ஈச்சம் மரங்களையும் கைகளால பொறுக்கி அந்த உரிய தோட்டக்காரருடைய கையில கொடுத்துருவேன் சொல்லிட்டு சொன்னாங்க இதே மாதிரி நான் ஒரு நாள் தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு வந்து தாமதமாகச்சு வீட்டுக்கு போன சின்ன மகன் எலும்பி வந்து பசியில ஒரு பேரீத்தம் பலத்தை எடுத்து தன்னுடைய வாயில போட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் குழந்தைகள் தவறு செஞ்சா எங்கட குழந்தைகள் சின்ன வயதுல பிழைகள் செஞ்சிட்டா நாங்க நியாயம் கற்பிப்போம் சின்ன பிள்ளை தானே அதுக்கு பெண்ண விளங்க போகுது அதுக்கு இப்ப ஹலா ஹலாவு இதெல்லாம் வளர்த்துக்கோட வயது ஆகிது அது வளரக்குள்ள யாரும் சொல்லி கொடுக்கக்குள்ள பள்ளிக்கு போகக்குள்ள மத்திய மட்டும் சொல்லி கொடுப்பாங்க ஓரோடி வந்து அந்த மகனை கிட்ட எடுத்து அந்த மகனுடைய வாய்க்குள்ள தந்த விரைவில் போட்டு அந்த ஈச்சம் வளர்த்த வெளியே இந்த குழந்தை அல ஆரம்பிக்குது சில நேரம் அந்த யோசிக்கலாம் என்னப்பா பாப்பா தான் தாராறு இல்ல விருந்த ஒரு பசி கொடுமையை போக்கிக் கொள்ளுகின்ற அளவுக்காவது என்னுடைய என்று கூட யோசித்து கண்ணியமான சகோதரர்களே இந்த குழந்தை ஆரம்பிக்குதே அபுது ஜானா ரல்லாம் கேட்கிறாங்க மகன் உலகத்தில் இருக்கிற பசிப்பட்டினி எல்லாம் எதிர்க்கட்டும் நாளை மறுமையில் மஷரில் அல்லாஹுடைய சன்னிதானத்தில் உன்னுடைய தந்தை அபூதுஜானா ஒரு திருட்டுக் குழந்தையினுடைய தந்தை என்ற பெயரோடு முழு மனித கோடிகளுக்கு முன்னால் நிறுத்தப்படுவதை நீ விரும்புகிறையா கேட்டார்கள் கண்ணியமான சகோதரர்களே இப்பதான் சொன்னாங்க யார சூழல்லா இதற்கு பயன்புதான் நான் இந்த வீட்டை பணிகளை விட்டு அவசரமாக வீட்டுக்குப் போய்த்திருந்தேன் இந்த நிகழ்வு அபூபக்கர் அவர்களுடைய காலுக்கு வருகிறது அபூபக்கர் அவர்கள் அவர்களுக்கு கொடுத்துறான் சகோதரர்களே ஹலாலான சம்பாத்தியம் குழந்தைகளுக்கு கொடுத்து ஹலாலான உணவு உடை வீடு இவைகள் எல்லாம் நாளை குழந்தைகளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நானும் நீங்களும் இன்னும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷங்கள்ல இங்க இருக்கிற எல்லா வாப்பாமரும் பெரும்பாலும் நாளைக்கு சமூகத்தில் வாழணும் தார்மீக கடுமைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது அந்த வகையிலேதான் ஒரு புதிய இஸ்லாமிய வருடத்தை நோக்கி நானும் நீங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப நாங்கள் ஒரு உறுதிப்பாட்டுக்கு வருவோம் இன்ஷா அல்லா இன்று இருந்து என்னுடைய என்னுடைய சகஜம் நான் தொழுகின்ற தொழிலை என்னுடைய குடும்பத்துக்காகவும் சேர்த்தேன் என்னுடைய மனைவிக்காக அழுவோம் குழந்தைகளுக்காக அழுவோம் சமூகத்துக்காக அழுவோம் உறவுகளுக்காக அழுவோம் கண்ணியமானவர்களே துவார்கள் தான் நாளைக்கு குழந்தைகளினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இரண்டாவது நானும் நீங்களும் குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற தூய்மையான கதப்பற்ற அம்மாவுக்கு விருப்பமான ஹலோ உணவும் உடலிலும் ஏனைய ஏற்பாடுகளும் அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே எதிர் வருகின்ற இந்த வருடத்தில் எங்கள பயணங்கள் எப்படி இருந்தாலும் எங்க இயற்கைகள் எப்படி இருந்தாலும் குழந்தைகள் என்று வருகின்ற பொழுது இந்த இரண்டு விஷயத்தையும் கடைபிடிப்போம் எல்லாம் அல்லாஹு ஆலமே எனக்கும் உங்களுக்கும் கண் ஆரோக்கியமான அழகான நானும் நீங்களும் சமூகத்தில் எதிர்பார்க்கின்ற நல்ல சண்டைகளை அல்லாஹ் பரிசளித்து நாளை மறமையிலே நல்ல குழந்தைகளை உருவாக்கின உத்தமமான பெற்றோர்களாக மறமையிலே அல்லா என்னை உங்களையும் அடையாளம் படுத்தி எம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக யா அல்லா எமது பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லா எமது தப்புத்தவர்களை மன்னித்து மறைப்பாயாக எமது குற்றமுறைகளை எல்லாம் மன்னித்து விடுவாயாக யா அல்லா எமது பெற்றோர்களை பொருந்திக் கபூல் செய்து கொள்வாயாக யா அல்ல எமது உஸ்தாத்மார்கள் ஆசிரியர்களை கபூல் செய்வாயாக யா அல்லா ரப்பே ரஹ்மானே நீ எங்களுக்கு உயர்ந்த செல்லும் எங்களுடைய யா அல்லா இந்த குழந்தைகள் எங்களோட சோதனையாக மாற்றிறாதே ரஹ்மானே எமது பாவங்கள் குற்றங்களை வைத்து ரப்பையா அல்லாஹ் எங்க குழந்தைகளின் ஊடாக எங்களை சோதிச்சிடாதயா அல்ல குழந்தைகள் எதிர்காலங்களை சீராக்கிவையா அல்லா தப்புவாவும்றைவே கூடிய சந்ததிகளை எங்கள குடும்பங்களை உருவாக்கி சந்ததியாள்ல யா அல்லா புராணுடைய அறிவும் ஞானமும் தெளிவும் உள்ள சந்ததிகளை எங்களுக்கு சந்ததிகளாக சந்ததியா அல்ல பாவங்களுக்கும் அசிங்களுக்கும் அனாச்சாரங்களுக்கும் துணை போகக்கூடிய குழந்தைகள்ல இருந்து எதிர சந்ததிகளை பாதுகாப்பாயாக யா அல்லா ரபே ரஹ்மானே இந்த வருடம் யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய ஹஜ்ஜுகளையும் ஹஜ்ஜின் கேள்வாயாக யா அல்லா எங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு தரவை அந்த உயர்ந்த பாக்கியத்தை நசைபாக்குவாயாக பொருளாதாரங்கள் அவன எல்லா நிலைமைகளையும் வறக்க செய்வாயாக எங்களுடைய கடைசி முடிவுகளை நீ விரும்பக்கூடிய நல்ல முடிவுகளாக ஆக்கி அருள்வாயாக